என்பது நபி அலிசல்லாம் அவர்களின் துவாக்கலில் ஒன்றாக இருந்தது இது என்று இமாம் பொருள் ஒன்றா உன் அருளை பெற்றுத் தருபவற்றையும் உன் மன்னிப்பை உறுதியாக்குபவற்றையும் அனைத்து பாவங்களை விட்டும் நீக்குவதையும் அனைத்து நன்மைகளையும் வெற்றி பொருளாக ஆக்குவதையும் சொர்க்கத்தின் மூலம் வெற்றியையும் நரகத்திலிருந்து விடுதலையையும் உன்னிடம் நான் கேட்கிறேன்